புக்கில் முதல் இதும் இந்த சாந்தோக்கியோ மனிஷத் மந்திரத்துடைய முதல் ரெண்டு வரி மட்டும் படிக்கும் நமஸ்ரீசங்கரானந்த குரு குருபாதாம் ஜென்மனே சவிலாச மகாமோக கிராக கிராசை கர்மணே சதேவ சோம்யம் இதமக்ர ஆசீத் இரண்டாவது அத்தியாயம் பஞ்சமகாபூத விவேகம் இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு இந்த அத்தியாயத்தில் சாந்தோக்கிய உபனிஷத்தில் ஆறாவது அத்தியாயத்தில் ரெண்டாவது பகுதி முதல் மந்திரத்தை மையமாக வச்சு அத்தியாயம் விளக்கப்படுது பஞ்சமகா பூத விவேகம்னா ஐந்து பூதங்கள் இருக்கு அதை வந்து பிரிச்சு ஆராய்ச்சி பண்றோம் எதுல இருந்து பிரிக்கிறோம் சொன்னா நம்மளுக்குள்ள ஆத்மாவோட பஞ்சபூதம் கலந்திருக்கு அல்லது ஆத்மாவை மறைச்சிருக்கு வெளியே பிரம்மத்தோட பஞ்சபூதம் கலந்திருக்கு நம்மளுக்கு தெரிகிறது பஞ்சபூதம் தான் ஆத்மாவும் பிரம்மாவும் பிரம்மனும் தெரிகிறதில்ல ரெண்டு ஒன்று தான் ஆத்மா பிரம்மனுங்கிறது தெரிகிற பஞ்சபூதத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பிரிக்கும் பொழுது அதுக்கு ஆதாரமான தத்துவத்தை புரிஞ்சுக்கிற முடியுது அதற்காக இந்த பஞ்சமகாபூதத்தை விவேகம் பண்ணுறார் இதற்கு சாந்தோக்கிய உபனிஷத் மந்திரத்தை எடுத்துக்கிட்டு அதன் அடிப்படையில் இங்கே விளக்கம் கொடுக்கிறார் இந்த உபனிஷத் வாக்கியம் என்னென்னா முதல் வாக்கிய வந்து சதேவ சோம்ய இதமக்கிற ஆசித் ஏகம் ஏவ அத்விதீயம் சோம்யன்னா பிரியமானவனே ஏன்னா உத்தாலகர் வந்து குரு இது குருவா இருக்கிறாரு அவருடைய பையன் சிஷியனாக இருக்கிறாரு அவரை பார்த்து கேட்கிறார் பிரியமானவனே அப்படின்னு சொல்லி கேட்குறார் கூப்பிட்டு சொல்கிறார் நாம் பார்த்து அனுபவிக்கின்ற இந்த உலகம் சிருஷ்டிக்கு முன் பிரம்மனாகவே பிரம்மனாக மட்டும் இருந்தது அது இரன்ற ஒன்றாக மட்டும் இருந்தது இதுதான் இந்த உபனிஷத் வாக்கியம் அதாவது நாம் பார்த்து அனுபவிக்கின்ற இந்த பிரபஞ்சம் அனைத்தும் இது தோன்றுவதற்கு முன்பு எப்படி இருந்தால் சத்தாகவே இருந்தது இருப்பாகவே இருந்தது இருத்தல் என்ற உண்மை என்ற ஒரு தத்துவமாக இருந்தது அது எப்படி இருந்ததுன்னு சொல்லும்போது ஏகம் ஏவ அத் தீயம் அது ஒன்று தான் இருந்துச்சு பல கிடையாது அது ஒன்று மட்டும் இருந்தது மட்டும் சொன்னாலே அன்னைக்கு சொன்னேன் மட்டும் சொல்லியாச்சுன்னா வேற எதுவும் இல்லைன்னு அர்த்தம் நீ மட்டும் மிச்சவங்க வரக்கூடாதுன்னு அர்த்தம் அது மட்டுங்கிற வார்த்தை மிச்சம் எதுவுமே இல்லை அப்படிங்கறத நினைக்கிறேன் அது மட்டும் இருந்ததுன்னா வேற எதுவும் இல்லைன்னு அர்த்தம் ஒன்றாக மட்டும் இருந்ததுன்னாரு அந்த ஒன்று எப்படி இருக்குன்னா இரண்டாக ஆக்க முடியாத ஒன்றாக ஏன்னா ஒன்று ரெண்டாக அக்கறம் பிரித்து அரையாக பிரிக்கிறோம் நாளாக பிரிக்கலாம் அப்படி பிரிக்க முடியாத அத்தீயம் இரண்டற்ற ஒன்றாக இருந்தது இதுதான் உபநிஷத்து வாக்கியம் இதை வந்து நாம் உள்ள விளக்க போகிற இதில் இதம் அக்கறை சிறு இவைகள் அனைத்தும் அக்கறைனா தோன்றுவதற்கு முன்பு இந்த இத்கிற வார்த்தையத்த இங்கே என்ன செய்கிறார்னு சொன்னால் ரெண்டாவது ஸ்லோகத்துலருந்து பதினெட்டாவது ஸ்லோகம் வரைக்கும் விளக்குறேன் முதல் சுலோகத்தில் என்ன பண்ணார்னு சொன்னால் பிரதிஜை பன்னர் அதாவது வித்யாரண்யர் இந்த அத்தியாயத்தில் நான் என்ன செய்ய போகிறேனுங்கிற வார்த்தையை சொன்னார் முதல் சுலோகம் பிரதிஜை பண்ணோட்ட விளக்கமெல்லாம் பார்த்துட்டோம் அதில் என்ன சொல்கிறாரு சுருதி வாக்கியம் இந்த சாங்கந்தோக்கிய உபனிஷத் மந்திரத்தை அறிமுகப்படுத்துகிறார் அப்படியே சொல்லலை அவர் சதேவ சோமிய இதமக்கிற ஆசித்துன்னு சொல்லலை அவர் என்ன சொல்கிறார்னா எந்த ஒன்று இரண்டற்ற சத்தாக உபனிஷதங்களில் கேட்கப்பட்டதோங்கிறார் அது சாந்தோக்கிய உபநிஷத்தில் இருக்குது இரண்டற்ற ஒன்றாக எந்த ஒன்று உபனிஷதங்களில் கேட்கப்பட்டதோ அது சாந்தோக்கிய உபநிஷத்தில் ஆறாவது பகுதியில் ரெண்டாவது ஆறாவது அத்தியாயம் ரெண்டாவது பகுதி முதல் மந்திரமாக வருது இல்லை ஏகம் ஏவா அத்விதியும் முதல் சொல்லலைவர் ஆனால் பின்னாடி வளர்க்கும் போது கொண்டு வர்றார் அவர் அதனால் அந்த சாந்தோக்கிய வாக்கியத்தை முதல் மந்திரத்தில் அறிமுகப்படுத்திட்டார் பிறகு அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அந்த ஒன்றை அந்த ஏகம் ஏவம் அத்விதீயம் இரண்டற்ற ஒன்றாக மட்டும் இருக்கக்கூடிய இந்த சிருஷ்டிக்கு முன் இருந்த அந்த சத்தான ஒரு பரம்பொருள் தத்துவத்தை இந்த பஞ்சபூதங்களை பிரிப்பதனால் அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறார் அது எப்படி அறிஞ்சுக்கிற முடியும் இந்த ஐந்து பூதம் காட்சிக்கு இருக்கு காட்சிக்கு இருப்பதை பார்த்து அதில் விசாரம் பண்ணி போனோம்னா காட்சிக்கு தெரியாத அந்த பிரமத்தை அறிந்து கொள்ள முடியும் அதற்காக நான் என்ன செய்ய செய்ய போகிறேன் ஆகவே ஐந்து பூதங்களானது பிரித்து விசாரம் செய்யப்படுகிறது இதை முதல் சுலோகம் எந்த ஒன்று இரண்டற்ற சத்தாக உபனிஷதங்களில் கேட்கப்பட்டதோ அந்த ஒன்றை இந்த பஞ்சபூதங்களை பிரிப்பதனால் அறிந்து கொள்ள முடியும் ஆகவே நான் இந்த பஞ்சபூதங்களை பிரித்து விசாரம் செய்யப் போகிறேன்னு சொல்லி வித்யாரண்யர் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லிட்டார் இதில் மூணு விஷயம் சொல்லியிருக்கார் உபனிஷத்தில் என்ன சொல்லியிருக்கு அந்த எந்த மந்திரத்தில் அதை தெரிஞ்சிருக்கிறதுக்கு என்ன வழி பஞ்சபோகத்தை பிரித்து அறியணும் அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அதை பிரித்து விசாரம் பண்ண போகிறேன் இது முதல் மந்திரத்தில் வித்யாரண்யர் சுவாமிகள் சொல்கிறார் இரண்டாவது சுலோகத்திலேருந்து மந்திரமில்ல சுலோகம்னு சொல்லணும் ஏன்னா வேதம உபனிஷத்துக்கள் தான் மந்திரம்னு சொல்கிறது இதில் இன்னொரு விஷயம் அவங்ககிட்ட அந்த ஊய்டூப்பில் கேட்குறதுனால இடையில் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த சான்ஸ்கிரிட் உச்சரிப்பு வந்து எனக்கு அவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது நான் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கேன் அந்த உச்சரிப்புகள் நிறையா வித்தியாசம் வரலாம் இதை கேட்குறவங்க அதில் குற்றம் இருந்தால் பொறுத்துக்கிறணும் ஏன்னா நான் வந்து எழுதுவேன் வாசிப்பேன் அர்த்தமெல்லாம் சொல்லுவேன் ஆனால் அர்த்தத்தில் தப்பு இருக்காது ஏன்னா குருமார்கள் சொன்ன அர்த்தத்தை அப்படியே சொல்கிறேன் என்னுடைய கருத்து புதுசாக கிடையாது அதனால் சொல்லிடுறேன் இப்போ ரெண்டாவது ஸ்லோகத்தில் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் ஐந்து குணங்களை சொல்கிறார் சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம் ரசம் கந்தம் என்ற இவைகள் ஐந்து குணங்கள் இருக்கு இது என்ன பண்ணுதுன்னா மாயையோடு ஒரு குணம் சேரும் பொழுது ஒரு பூதம் உற்பத்தி ஆகிறதுங்கிறார் ஒரு வித்தியாசமாக சொல்லுவார் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மாயைன்னு ஒரு தத்துவம் இருக்கு நான் பார்த்துருக்கேன் பிரம்மன் ஒரு தத்துவம் இருக்கு அந்த பிரம்ம தத்துவம் மாயையில் எப்பயுமே பிரதிபிம்பத்தோடு இருக்கும் அந்த மாயையோட சப்தம் என்ற குணம் சேர்ந்தவுடன் ஆகாசம் என்ற பஞ்ச ஒரு பூதம் உருவாகுதுன்னார் பிறகு மாயையில் ஆகாசத்தோடு ஸ்பர்ஷம் அந்த தொடு உணர்வு என்ற குணம் சேரும் பொழுது வாயு என்ற இரண்டாவது பஞ்சபூதம் உருவாகுது அந்த பூதத்தில் ஒன்று இரண்டாவது பூதம் உருவாகுது பிறகு வாயுவில் என்ன செய்யுது வாயுவில் வந்து ரூபம் பிரகாசம் என்ற ஒரு குணம் சேரும் பொழுது என்ன பண்ணுது அதாவது அக்னி அக்னி என்ற ஒரு பூதம் உருவாகிறது அக்னி தத்துவத்தில் ரசம் சுவை என்ற ஒரு குணம் சேரும் பொழுது ஜல தத்துவம் நீர் என்ற ஒரு பூதம் உருவாகிறது நீரில் ஸ்கந்தம் வாசனை என்ற ஒரு குணம் சேரும் பொழுது மண் உருவாகிறது கிரமமாகன்னு சொன்னார் எல்லாம் மாயில் அப்படியே மொத்தமாக உருவாகல முதல்ல சப்தம் தேஞ்ச உடனே ஆகாசம் ஆகாசத்துல இருந்துதான் வாயு வாயுவிலிருந்துதான் அக்னி அக்னியில இருந்தேன் ஜலம் ஜலத்திலிருந்துதான் பிரிதி மண் இதில் பார்த்தீங்கன்னா என்ன செய்யுது மாயையில சப்தம் சேர்ந்த ஆகாசம் வந்துருது அப்போ ஆகாசத்தில் ஒரு குணம் இருக்கும் எது சப்தம்ங்கிற ஒரு குணம் இருக்கும் இப்போ ஆகாசத்தில் வாயு சேருது வாயு வாயு அதாவது ஸ்பர்சம் சேருது தொடு உணர்வு வாயு உருவான உடனே அந்த வாயு ஆகாசத்திலேருந்து வந்ததினால ஆகாசத்தினுடைய சப்தமும் வாயுவில் இருக்கும் வாயுனுடைய ஸ்பெஷல் குணம் ஸ்பர்ஷம் ஆகாசத்தினுடைய ஸ்பெஷல் குணம் சப்தம் வாயுவின் ஸ்பெஷல் குணம் தொடு உணர்வு ஸ்பர்ஷம் பிறகு இந்த வாயுவோட ரூபம் அக்னி சேரும் பொழுது மூணாவது குணம் சேர்ந்த உடனே என்ன ஆகுது அக்னி உருவாகிறது வாயுவோட ரூபம் சேர்ந்த உடனே அக்னி உருவாகிறது அக்னி உருவான மூணு குணம் இருக்கும் ஏற்கனவே இருக்க ரெண்டு குணம் இதனுடைய ஸ்பெஷல் குணம் ரூபம் பிறகு இந்த அக்னியோட ரசம் சுவை சேர்ந்த உடனே ஜலம் நீர்தத்துவம் உருவாகுது அந்த நீர்தத்துவத்தில் எத்தனை குணம் இருக்கும் ஏற்கனவே மூணு குணம் இருக்கு நீரினுடைய ஸ்பெஷல் குணம் ரசம் சுவை அதுக்கு முன்னாடி வந்து வந்ததுனால் அந்த மூணு குணம் இதில் இருக்கும் இந்த ரசம் வந்து முன்னாடி உள்ளதில் இருக்காது முன்னாடி உள்ளது பின்னாடி உள்ளதில் இருக்கணும் அதில் இருந்து தானே அது இதில் இருக்கும் இதில் இருக்கதே அதில் இருக்காது ஆகாசத்தில் சப்தம் இருக்கும் ஆனால் ஸ்பர்ஷம் இருக்காது சுவை முச்ச நாலு இருக்காது அதே மாதிரி வாயுவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆகாசத்தினுடைய குணம் இருக்கும் பின்னாடி வரக்கூடிய மூணு இருக்காது இப்படித்தான் வரும் பிறகு இந்த அக்னியோட ரசம் சேரும் பொழுது ஜலம் உருவாச்சு அப்புறம் ஜலத்தில் ஸ்கந்தம் அந்த வாசனை சேரும் பொழுது மண் என்ற தத்துவம் உருவாகி அப்போ மண்ணில் எத்தனை குணம் அஞ்சு குணம் தண்ணியில் நாலு குணம் அக்னியில் மூணு வாயுவில் ரெண்டு ஆகாசத்தில் ஒன்று ஆகாசத்துக்கு முன்னாடி பிரம்மன் மாயை அது நிர்குணம் மாயையில் மூணு குணம் இருக்குது அது வேற அது சத்வராஜஸ்தம சாத்தனி இது வந்து விசேஷமாக நாம் அறியப்படுகின்ற குணம் இந்திரியங்களால் அறியப்படுகின்ற குணம் இதில் ஒரே விஷயம் என்னென்னா ஒவ்வொன்றும் ஸ்பெஷல் குணம் இருக்குது ஆகாசத்துக்கு சப்தம் வாயுவுக்கு ஸ்பர்ஷம் ரூபத்துக்கு வந்து இது அக்னிக்கு ரூபம் ஜலத்துக்கு வந்து ரசம் ரசம்னா சுவை மண்ணுக்கு வந்து வாசனை ஸ்கந்தம் இருக்குது இந்த அஞ்சு அதனுடைய ஸ்பெஷல் குணம் ஆனால் முதல் பூதத்தில் மிச்சம் நாலு இருக்காது ரெண்டாவது பூதத்தில் மிச்சம் மூணு இருக்காது மூணாவது பூதத்தில் அடுத்த ரெண்டு இருக்காது நாலாவது பூதத்தில் இந்த அடுத்த ஒன்று மட்டும் இருக்காது அஞ்சாவது பூதத்தில் இந்த அஞ்சும் இருக்கும் பிறகு ஆகாசத்தில் அது ஒன்று மட்டும்தே இருக்கும் அதுக்கு முந்தினதில் அதுவுமே இருக்காது புரியுதா உங்களுக்கு எதுலேருந்து உற்பத்தி ஆச்சோ அந்த குணம் அடுத்ததுல சேர்ந்துடும் ஆனால் இதில் வந்து அந்த முதல்ல இருக்கிறவருடைய குணம் சேராது இது புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் இது ரெண்டாவது ஸ்லோகத்தில் பார்த்தோம் பிறகு மூணு நாலு அஞ்சு ஆறில் இந்த குணங்கள் எல்லாம் எப்படி அறிந்து கொள்ளப்படுகிறது என்பதை அனுபவ ரீதியாக சொல்கிறார் ஆகாசத்தில் சப்தம் இருக்குதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க வாயுவில் ரெண்டு குணம் இருக்குதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம மூணு நாலு பார்த்துட்டோம் அஞ்சு ஆறு பார்க்கணும் மூணு நாளில் என்ன சொன்னார் ஆகாசுள்ள சப்தம் எதிரொலியின் மூலமாக அறிந்து கொள்ளப்படுகிறது ஒரு சப்தத்தை போகிற மலை இருக்குது அங்கே சப் கேட்டோன்னு எதிரொலி வருது ஆகாசம் இல்லாட்டி வராது ஆகாசவாணின்னு கூட முன்னாடியெல்லாம் வானொலிக்கு பேரே ஆகாசவாணி தான் ஏன்னா ஆகாஷம் இருக்கிறதுனால தான் சப்தத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது அதனால் அதன் மூலமாக ஆகாசத்தில் சப்தம் என்ற குணம் இருக்கிறதை அறிந்து கொள்ளப்பட முடிகிறது ஆகாசத்துலேருந்து வந்ததுனால சப்தமும் இருக்குது ஸ்பர்ஷம் இருக்குது எப்படிப்பட்ட ஸ்பர்ஷம்னா உஷ்ணம் குளிர்ச்சி இரண்டும் அல்லாத ஸ்பர்ஷம் நார்மலாக ஒரு ஸ்பர்ஷம் இருக்குது அதுலேயும் பாருங்கள் ஆகாசத்துக்கு வந்து சப்தம் இருக்குது காற்று அடிச்சுனா சவுண்டு வருதா இல்லையா வீஸ் வீஸ்னு ஒரு சவுண்டு வருது ஃபேன் ஓடும்போது சவுண்டு வருது அந்த சப்தம் காற்று வீசும்பொழுது ஒரு சப்தம் வருது ஏன்னா அந்த சப்தம் ஏன் வருதுன்னா வாயு ஆகாசத்துலேருந்து வந்திருக்கு அப்போ ஆகாசத்தினுடைய குணமான சப்தமும் இதில் இருக்குது இதில் ஸ்பெஷல் குணம் ஸ்பர்ஷம் இந்த உஷ்ணம் குளிர்ச்சியெல்லாம் நீரில் இருந்தோ அக்னியிலிருந்தோ எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு கொடுக்கும் ஆனால் அதனுடைய குணம் வந்து உஷ்ணமும் குளிர்ச்சியும் இல்லாத ஒரு ஸ்பர்ஷம் உடல் முழுவதும் இருக்குது பிற அக்னியில் மூணு குணம் அது என்ன இருக்குது சப்த ஸ்பர்ஷ ரூப அது எதுலேருந்து வந்துச்சு ஆகாசம் வாயு வாயுவில் ரெண்டு குணம் இருக்குது வாயுலேருந்து வந்ததுனால இந்த ரூப சேர்ந்து மூணு குணம் ஆகி எதில் ஆயிடுது அக்னியில் ஆகிருது எப்படின்னு சொல்கிறாரு நெருப்பு ரொம்ப சுபாலையாக இருந்துச்சுன்னா புகு புகு புகுனு ஒரு சத்தம் வரும் இல்லையே எங்கள் வீட்டில் கேஷ் எடுப்பில் அந்த சவுண்டே வரலையே அப்படின்னு சொல்லலாம் நல்லா கேஷ் எடுப்பும் வேகமாக இருந்துச்சுன்னா சவுண்டு வருது பெரிய கேஷெடுப்பில் பாருங்கள் பயங்கர சவுண்டு வரும் புகு புகுன்னு ஒரு சவுண்டு வருது பிறகு தொட்டால் சுடும் அது உஷ்ணம் ஸ்பர்ஷம் இருக்குது ரூபம் எப்படின்னா அதனால தான் எல்லா ரூபத்தையும் பார்க்குறோம் பிரகாஷம் அது ரூபம் இருக்குது அதனுடைய ரூபம் வந்து சிகப்புன்னு சொல்லப்படுகிறது அக்னியினுடைய ரூபம் சிகப்பு வரணை இருக்குது அதுக்கு காலையில் சூரியனை பார்த்தா கூட ரொம்ப சிகப்பாக தெரியும் வெண்மையாக இருக்குன்னா வெண்மை வந்து அந்த கலர் சேர்ந்ததுனால அவரது வெண்மை நீருக்கு சொல்லப்படுது அப்போ இந்த அக்னியில் என்ன இருக்குது புகு புகுங்கிற சப்தம் இருக்குது உஷ்ணம் இருக்குது வர்ணு சிகப்புங்கிற ஒரு கலர் இருக்குது பிரகாஷம் இருக்குது மூணு குணம் இருக்குது அக்னியிலேருந்து ஜலம் வந்ததுனால ஜலத்தினுடைய தன்மை சுவை ஆனால் மிச்சம் மூணு அதில் இருக்கும் ஜலம் ஓடும் போது ஒரு சின்ன தண்ணியில் ஒரு ஓடையில் பார்த்தா கூட புழு புழு புழுன்னு ஒரு சவுண்டு கேட்கும் சில ஒரு சவுண்டு கேட்கும் தொட்டால் தண்ணியினுடைய குளிர்ச்சியாக இருக்கும் ஸ்பர்ஷாக இருக்குது அதில் ரூபம் வந்து வெண்மைங்கிறாங்க ஜலத்துக்கு அது எந்த பாத்திரத்தில் ஊற்றுறமோ அந்த பாத்திரத்தினுடைய வடிவமாத்தேன்னு தெரியும் அது அந்த ரூபமாகத்தான் தெரியும் அந்த வர்ணமாக தெரியும் ஆனால் நீங்கள் கடலில் பாருங்கள் அலை அடிக்கும்போது அந்த அலை வெண்மையாக தெரியும் நீர்வீழ்ச்சி வெண்மையாக தெரியும் அதுக்கு வெண்மைங்கிற ஒரு ரூபம் இருக்குது பிறகு அதுக்கு ஸ்பெஷல் குணம் சுவை உமிழ்நீர் இல்லாட்டி சுவையை அரிஞ்சுக்கிற முடியாதுன்னு கூட சொன்னேன் சுத்தமான தண்ணியில் ஒரு இனிப்பு சுவை இருக்கும் மழைநீர் எடுத்து குடிச்சு பார்த்தேன் அதில் சமைச்சா கூட எனக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குறது ஒரு உதாரணமெல்லாம் சொன்னேன் போனேன் கிளாஸில் அப்படியே டைரெக்டாக எடுத்து சமைத்தோம்னா அதில் அவ்வளோ ஒரு சுவை இருக்கும் அப்போ ரசம் இந்த ரசம்ங்கிறது சுவையும் இருக்குது அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள மூணு குணமும் வந்துருச்சு இது வரைக்கும் நாம் பார்த்தோம் மூணு நாலு அஞ்சு ஆறில் மண்ணில் அஞ்சு குணம் இருக்குது அதுக்கு பிறகு இந்த அஞ்சியும் கிரகிக்கக்கூடிய ஐந்திரி இந்திரியங்கள் என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்கிறார் இப்போ மூணையும் அஞ்சியும் ஆறையும் சேர்த்து படிக்கணும் இதுவரைக்கும் பார்த்துருக்கோம் நாம் அஞ்சாவது ஸ்லோகம் ஆறாவது ஸ்லோகம் படிக்கலாம் சேர்ந்து படிக்கலாம் நீலாதிக்கம் சித்திரூபம் மதுராம்லாதி காடின்யம் நீலாதிகம் காம்சயதிம்துோரூர்த்தக் சூஷி சிவா ி <coughs> அஞ்சு ஆறு இது சேர்த்து பார்க்கலாம் இப்போ நீர் வரைக்கும் பார்த்தாச்சு பூமியில் எப்படி இந்த அஞ்சு குணம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இதில் பூமி வந்து கீழே சவ உருழுதுன்னு வச்சு பாறைலாம் உருண்டை எப்படி வருது கட கடானு ஒரு சவுண்டை வருது ஒரு மரம் முறிஞ்சுனா ஒரு சப்தம் வருது அப்போ பூமியில் சப்தங்கிற குணம் இருக்குது கல் உருள்றது ரெண்டு பொருள் சேர்ந்துச்சுன்னா உராயிடுச்சின்னா ஒரு சவுண்டு வரும் அப்ப பூமியில் இந்த சவுண்டு இருக்குது கடகடா என்ற சப்தம் இருக்குது அதில் ஸ்பர்ஷம் இருக்கான்னா இருக்குது கல் மண்ணெல்லாம் கடினமான தன்மை இருக்குது மென்மையான தன்மையும் பார்க்கலாம் ஸ்பான்சி கூட பஞ்சு கூட பூமியிலருந்தே வருது அதில் மென்மையான தன்மை இருக்குது கடினமான தன்மையும் இருக்குது அப்போ அந்த ஸ்பர்ஷம் அந்த உணர்வுங்கிற தன்மையும் பூமியில் இருக்குது ரூபம் இருக்கா ரூபம் இருக்குது பலவிதமான வர்ணங்கள் வடிவங்கள் எல்லாமே இந்த மண்ணில் தான் இருக்குது மூணு குணம் பிறகு ரசம் சுவை இருக்கான்னா சுவை அறுவிதமாக ஆறு வகை சுவையும் மண்ணில் தான் ஜலம் இல்லாட்டி சுவையை தெரியவே முடியாது தண்ணி இல்லைன்னு வச்சுங்க சுவையை தெரிஞ்சுக்கிற முடியாது ஆனால் தண்ணிலருந்து மண் வந்திருக்கிறதுனால அந்த சுவை மண்ணிலையும் இருக்குது அந்த மண்ணில் கூட பாருங்கள் பலவிதமான சுவை ஒரே இடத்துல ஒரு விதையை போடுவோம் இந்த இடத்துல போட்டால் வேப்ப விதையை போட்டால் கஷ்டம் பக்கத்தில் மா விதையை போட்டால் அது புளிப்பு இனிப்பாக இருக்கும் பலாப்பழ விதையை போட்டால் அதுவும் இனிக்கும் அதே மாதிரி துளசியை போட்டால் துவர்க்கும் ஒரே மண்ணில் பார்த்தீங்கன்னா மிளகாயை போட்டால் உரைக்கும் அந்த ஒரே மண்ணில் அறிவிதமான சுவைகள் இருக்குது இந்த எங்கள் ஊரில் விநாயகர் சதுர்த்தி அந்த ஆரம்ப காலத்தில் நான் சின்ன வயசில் இருக்கிறபொழுது ஆரம்பித்தோம் அங்கே இருக்கக்கூடிய அந்த குயவர்கிட்ட போய் தான் செய்வான் எப்பயுமே அந்த விக்கிரகம் அங்கே முத்தாளமன் நல்லா செய்வார் ஒரு இடம் என்ன பண்ணோம்னா இவர் விநாயகர் செஞ்சு பழக்கம் இல்லை அந்த பிள்ளையார் பிடிக்க குரங்க மாதிரி விநாயகரை குரங்கு மாதிரி செஞ்சுட்டார் அவர் இப்படி மட்டும் தெரியும் பார்க்கறதுக்கு நல்லா இல்லை அந்த ஊர்வலம் நடத்தினோம் ரெண்டாவது வருஷம் பரவாயில்லாமல் கொண்டு வந்தார் மூணாவது வருஷம் என்ன சொன்னாங்க எல்லோரும் இது வேணாம் அந்த கடையில் விற்குது பார்த்தீங்களா ரெடிமேட் அந்த அரிஷ்ட பரிஷ்டராக அதில் ஏதோ ஒன்று செஞ்சு வைக்கிறாங்க அழகாக இருக்கு அதை கொண்டாந்து அப்போவும் சொல்லி சொன்னோம் ஒரு பெரிய விடவே அது எப்படி இருக்குது இப்படி வைக்கிற இல்லையா பிள்ளையார் பிடிச்சி வைக்கிற இல்லையா மண்ணுள்ளதையும் செய்யணும் அவருந்தவுதான் தவறுந்துச்சு விடுவேன் ஒரே இடத்துல பக்கத்தில் நான் அஞ்சு ஆறு போடுங்க ஒன்று உரைக்குது ஒன்று இனிக்குது ஒன்று புளிக்குது ஒன்று துவர்க்குது ஒன்று காருது இத்தனை இந்த மண்ணிலேருந்து மண்ணில் இருக்க விசேஷம் எதுலேயும் கிடையாது நீங்கள் வேற எதுவும் செய்யக்கூடாது இந்த மண்ணில் செய்யணும்னார் ஒரு பெரியவர் வந்து செய்ய விட மாட்டேன்ட்டார் மண்ணில் தான் விநாயகர் செஞ்சு ஊர்வலம் வரணும் அப்படின்னார் ஏன்னா இந்த அறு சுவைகளும் அதில் இருக்குது அப்போ நாலு குணம் ஆச்சு இதோட சப்தம் இருக்குது பிறகு என்ன இருக்குது ஸ்பர்ஷம் இருக்குது ரூபம் இருக்குது சுவை இருக்குது அஞ்சாவது ஸ்பெஷல் குணம் இதுதான் வாசனை இந்த வாசனைங்கிறது மண்ணில் தான் வரும் அதுக்கு முன்னாடியெல்லாம் வராது நீங்கள் சுத்தமான தண்ணி ஏதாவது நாற்றம் முடிக்குதா அக்னியில் நாற்றம் வருதா வாயுவில் நாற்றம் வாயு நாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் நாற்றம் இருக்குது ஆகாசத்தில் நாற்றம் இருக்காது ஏன்னா மண்ணினுடைய ஸ்பெஷல் குணம் நாற்றம் ஒவ்வொன்றும் ஸ்பெஷல் குணம் அதுக்கு முன்னாடி இருக்காது இருக்காது தண்ணியினுடைய குணம் சுவை அது அக்னியில் இருக்குமா வாயுவில் இருக்குமா ஆகாசம் இருக்காது ஸ்பெஷல் குணம் ஆனால் தண்ணியிலிருந்து மண் வந்ததுனால சுவை வந்துடுச்சு அதே நேரம் வாசனை என்பது என்னுடைய ஸ்பெஷல் குணம் மண் வாசனைன்னு சொல்கிறோமா இல்லைங்களா கெட்ட வாசனை நல்ல வாசனை இந்த இரண்டு விதமான வாசனைகளையும் இருப்பது இந்த மண்கள்தான் இருக்குது மண் வாசனைலாம் சொல்லுவான் நீங்கள் எங்கேயாவது பாருங்கள் ரொம்ப நாள் மழை பெய்யாமல் ஒரு தூரத்தில் மழை பெய்ஞ்சு அந்த புலியில் மழை பேய்ச்சுன்னு வச்சுங்க அந்த மண் வாசனை தனியாக வரும் தனியாக ஸ்பெஷலாக அந்த வாசனை வரும் இந்த நாற்றம் என்பது மண்ணினுடைய ஸ்பெஷல் குணம் அப்படிங்கிறார் முக்கியமாக புரிஞ்சுக்கிற வேண்டியது மண்ணினுடைய ஸ்பெஷல் குணம் வாசனை அது முன்னாடி இருக்க நாலு பூதத்தில் இருக்காது தண்ணியினுடைய ஸ்பெஷல் குணம் சுவை அது அதுக்கு முன்னாடி இருக்க மூணு பூதத்தில் இருக்காது அக்னியினுடைய ஸ்பெஷல் குணம் ரூபம் அது வந்து முன்னாடி இருக்க ரெண்டு ரெண்டு பூதத்தில் இருக்காது காற்றினுடைய ஸ்பெஷல் குணம் ஸ்பர்ஷம் அதுக்கு முன்னாடி இருக்க ஆகாசத்தில் இருக்காது ஆகாசத்தினுடைய ஸ்பெஷல் குணம் சப்தம் அதற்கு அந்த சப்தம் என்பதும் அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரமத்தில் இருக்காது அதனால நிர்புணம் ஒரு இப்படி வந்தீங்கன்னா ஆகாசத்தில் ஒரு குணம் இருக்கும் அதுலேருந்து வந்த வாயுவில் ரெண்டு குணம் இருக்கும் அதுலேருந்து வந்து அக்னியில் மூணு குணம் இருக்கும் அக்னியிலேருந்து வந்த ஜலத்தில் நாலு குணம் இருக்கும் ஜலத்துலேருந்து வந்த மண்ணில் அஞ்சு குணம் இருக்கும் பிறகு என்ன சொல்கிறாரு இந்த ஐந்து குணங்களையும் கிரகிப்பதற்காக ஐந்து இந்திரியங்கள் படைக்கப்பட்டது அது என்ன காது சப்தத்துக்கு தோல் ஸ்பர்ஷத்துக்கு கண்ணு ரூபத்துக்கு நாக்கு சுவைக்கு மூக்கு நாற்றத்துக்கு இப்படி ஐந்து விதமான இந்திரியங்கள் படைக்கப்பட்டது இந்திரியங்கள் அறிமுகம் மட்டும் செய்கிறார் பிறகு எப்படி எல்லாம் பங்கு அடுத்து பார்க்க போறேன்னாவே இதுதான் இந்த அஞ்சு ஆறுல உள்ள கருத்து அஞ்சு ஆற சேர்த்து படிக்கலாம் இது அர்த்தம் பார்க்கலாம் சுலோகத்துக்கு அர்த்தம் பார்த்துக்கலாம் அஞ்சாவது சுலோகம் பூமௌ முதல் வார்த்தை பூமௌ பூமியில் கடகடா சப்தக கடகடா என்ற சப்தமும் பூமியில் அந்த அஞ்சு குணம் எப்படி ஒரு வரிசையாக சொல்லப்போகிறார் பூமியில் கடகடா சப்தக கடகடா என்ற சப்தமும் அடுத்த வார்த்தை காடின்யம் ஸ்பர்ஷ இஷ்யதே கடினமாக இருக்கும் ஸ்பர்ஷ தன்மையும் கடகடா என்ற சப்தமும் கடினமாக இருக்கும் ஸ்பர்ஷ தன்மையும் ரெண்டாவது வரி நீலாதிகம் சித்திரூபம் நீளம் முதலிய விதவிதமான ரூபங்களும் நீலாதிகம் சித்திரூபம் நீளம் முதலிய ரூபங்களும் மதுர ஆம்லாதிக்கே ரசக மதுர ஆம்லாதிக்கே மதுர ஆம்லாதிக்கே ரசக மதுராம்லாதிக்கே ரசகன்னு இருக்குது அது பிரித்தோம்னா மதுரை ரசக மதுரம்னா என்ன இனிப்பு ஆம்லாதிகனா புளிப்பு அதனால தான் இது கூட நம்ம ஆம் ஆம்ளன்னு சொல்கிறோமோ நெல்லிக்காய்க்கு சொல்கிறாங்க மதுரை ஆம்லாதிக ரசக இனிப்பு புளிப்பு முதலிய சுவைகளும் அப்படியே ஆறாவது சொல்ல வைத்துப்பாங்க சேர்ந்தா தான் வரும் சுர பீதர கந்தவ் சுரபின்னா நல்ல இதரன்னா கெட்ட சுரபி இதர கந்தவ் நல்ல கெட்ட வாசனைகள் நல்ல கெட்ட வாச நல்ல வாசனை இருக்கு கெட்ட வாசனை இருக்கு துவ இரண்டு விதமாக இருக்கின்றன சேர்த்துக்கிறேன் துவம்னா இரண்டு இப்படி இரண்டு விதமான வாசனைகள் இருக்கின்றன அடுத்த வார்த்தை குணாகா இவ்விதம் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துக்கிறேன் இவ்விதம் குணங்கள் சம்யக்கு விவேச்சிதாகா சம்யக்குன்னு நன்கு விவேச்சிதாக விளக்கப்பட்டு விட்டது இவ்விதம் குணங்கள் நன்கு விளக்கப்பட்டு விட்டதுங்கிறார் விரிவாக விளக்கியிருக்கிறாரு ரொம்ப சுருக்கமாக விளக்கியிருக்கார் நன்கு விளக்கியாச்சுன்னு சொல்கிறார் ஏன்னா பஞ்சதி படிக்கிற ஸ்டூடெண்ட்டெல்லாம் ரொம்ப தெளிவாக உவரமாக இருப்பாங்கன்னு ரொம்ப சுருக்கமாக விளக்கிட்டு நன்கு விளக்கியாச்சுன்னு சொல்கிறார் ஸ்ரோத்ரம் துவக் அடுத்த வார்த்தை ஸ்ரோத்ரம் த்வக் சக்ஷகுன் இருக்கு ஸ்ரோத்ரம் த்வக்னா காது தோல் சுரோத்ரம்னா காது ஸ்வக்ன தோல் தொடு உணர்வு கூடிய கா தோல் தோல் சக்ஷுஷி கண்கள் அடுத்த வார்த்தை கண்கள் நாக்கு கிராணம் மூக்கு ஜ இந்திரிய பஞ்சகம் என்பவை ஐந்து இந்திரியங்கள் இங்கே இந்திரியங்களை அறிமுகப்படுத்துறார் எது காது தோல் கண்ணு நாக்கு மூக்கு ஆகிய ஐந்து இந்திரியங்கள் ஒவ்வொரு பூதத்துக்கும் எப்படி குணங்கள் இருக்குங்கிறத அனுபவ ரீதியாக சொல்லி இவைகளை அனுபவிப்பதற்கு இவைகளை கிரகிப்பதற்கு ஐந்து இந்திரியங்கள் இருக்கின்றன மட்டும் சொல்லியிருக்காரு அதை அடுத்த ஸ்லோகத்தில் விரிவாக விளக்கிறது ஏழாவது ஸ்லோகம் படிக்கலாம் தச்சப்திகராக கம் கிரமாத் சௌக்யாத் காரியானுமேயம் கணாதிக்கோகம் திராகணுமே தாய்தேர்முகம் இந்த சுலோகத்தில் நாலு கருத்து சொல்லப்பட்டிருக்கு நாம் ஒரு கருத்தை அஞ்சாவது கருத்தை சேர்த்து பார்க்க போகிறதில் என்னென்ன கருத்துன்னு சொன்னால் நாம் இதில் பார்க்க போகிறது இந்திரியங்கள் ஐந்து அவர் முன்னாடி சொல்லிட்டார் அது எப்படி எதுலேருந்து எந்த இந்திரிய உற்பத்தி ஆச்சு நாம் பார்க்க போகிறோம் அது இதில் சொல்லப்படலை பிறகு இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா இந்திரியங்கள் சூக்ஷமாக உள்ளே இருக்குது அது எங்கே இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு ஒவ்வொன்றுக்கு இருப்பிடம் என்ன கோலகம் என்ன ஒரு இந்திரியத்துக்கு என்ன விஷயம் ஒவ்வொரு இந்திரியத்துக்குண்டான விஷயம் என்ன இதெல்லாம் பொதுவாக தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் கொஞ்சம் அங்கே வித்தியாசப்படுத்தி சொல்கிறேன் பிறகு இந்திரியங்கள் இருக்கிறது என்பதற்கு பிரமாணம் என்ன இந்திரியங்கள் இருக்கிறது என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்கின்றோம் இந்திரியங்களினுடைய இயல்பான சுபாவம் என்ன இந்த அஞ்சு கருத்து இந்திரியங்கள் உற்பத்தி இங்கே சொல்லப்படல நான் பார்க்க போகிறோம் அது எங்கே இருந்து வேலை செய்து இருப்பிடம் என்ன ஏன்னா ஒவ்வொன்றும் சொல்ல போகிறார் ஒவ்வொரு இந்திரிய் ஞானேந்திரியம் எங்கேருந்து வேலை செய்து கர்மேந்திரியம் எங்கேருந்து வேலை செய்து மனசு எங்கே உட்கார்ந்துருக்கு அப்படிலாம் விலைக்கு சொல்ல போகிறார் ஞானேந்திரியங்கள் எங்க இருக்கு அதற்குண்டான விஷயம் என்ன இந்த இந்திரியங்கள் இருப்பதற்கு பிரமாணம் என்ன அதனுடைய சுபாவம் என்ன இப்படி ஐந்து கருத்துக்கள் இதுல பார்க்க போறோம் இந்திரியங்கள் உற்பத்தி வந்து நாம் ஏற்கனவே நிறைய பார்த்திருக்கோம் எந்த இந்திய உற்பத்தி ஆச்சுப்படுத்துறோம் அவ்வளவுதான் விசேஷ குணம் சப்தம் அந்த சப்தத்தை கிரகிப்பதற்காக ஆகாசம் காது என்ற இந்திரியம் அதிலிருந்து உருவாகிறது எந்த பூதத்தில் எந்த விசேஷ குணம் இருக்கோ அந்த பூதத்தை கிரகிப்பதற்காக அந்த பூதத்திலிருந்து ஒரு இந்திரியம் உருவாகுது புரியுதா ஆகாசம்னு ஒரு பஞ்சபூதத்தில் ஒரு பூதம் இருக்கு அதனுடைய குணம் என்ன சப்தம் அந்த சப்தத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு இந்திரியம் வேணுமா இல்லையா அது ஆகாசமே அதுல இருந்து அந்த இந்திரியம் காது கே காதுன்னு இந்த இது இல்லை இது வந்து கோலகம் இது வந்து அது வெளிப்படுகின்ற இடம் சின்ன பார்க்க போறோம் உள்ள வந்து அந்த கேட்கும் சக்தி இருக்கு அதுதான் அது இந்திரியம் கேட்கும் சக்தி என்ற ஒரு இந்திரியம்ோத்திரியம் என்ற ஒருந்திரியம் ஆகாசத்திலிருந்து உருவாகிறது அதனுடைய ஸ்பெஷல் பணத்திலிருந்து பாருங்கள் அதை மட்டுமே அது வேற எதையும் கிரகிக்க ஆகாசத்திலிருந்து உருவானது அதனுடைய ஸ்பெஷல் பணத்தை தான் கிரகிக்கும் இது வந்து சுவட்ச்சி ஏதாவது தெரிஞ்சுக்கிற முடியுமா காது ரிஷியை பார்க்க முடியுமா ரிஷியை பார்க்க முடியாது அதுக்கு வேறு எது ரிஷி பார்க்கறது நாற்றத்தை உணர முடியுமா உணர முடியாது அதை மட்டும் கிரகிக்கும் அதனால் ஆகாசத்திலிருந்து உருவானது அடுத்ததுனா ஸ்பர்ஷம் வாயு வாயு விலர்ந்து தோல் என்ற இந்திரியம் இது உடல் போரா இருக்குது தோல் என்ற இந்திரியம் எங்கே இருக்குது உடல் போரா இருக்குது இந்த தோல் கிடையாது சில பேருக்கு தொட்டாக உணர்ச்சியே பார்த்தீங்கன்னா இது வெளிப்படுற இடம் உள்ளுக்குள்ளே அந்த உணர்வு அந்த தொட்டு உணரும் சக்தி இருக்குது அதுதான் இந்திரியம் இது வெளிப்படுகிற இடம் இது அதெல்லாம் பின்னாடி சொல்கிறார் அது பிறகு அக்னி அக்னி தத்துவத்திலிருந்து கண் என்ற இந்திரியம் சக்ஷுகு பார்க்கும் சக்தி உருவான அது பாருங்க அந்த ரூபத்தை வடிவத்தை தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளோதான் அது சுவையை தெரியுமா அது வந்து கண்ணில் இருந்து நம்ம சப்தத்தை கேட்க முடியுமா ஏன்னா அக்னியினுடைய ஸ்பெஷல் குணம் ரூபம் அதை மட்டும்தான் அது புரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி தோலினுடைய ஸ்பெஷல் குணம் வாயுள்ள ஸ்பர்ஷம் இது வேறு சுவையை தெரியாது சப்தத்தை கேட்காது குணம் எந்த பூதத்துக்கு இருக்கோ அந்த ஸ்பெஷல் குணத்தை மட்டும்தான் அந்த இந்திரியம் கிரகிக்கும் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்தது என்ன நீர் அதுலருந்து நாக்கு எந்த இந்திரியம் உருவாகிறது சுவை அது பாருங்க சுவையை மட்டும்தான் தெரிஞ்சு சப்தத்தை கேட்குமா நாக்கு சப்தத்தை கேட்க முடியுமா கேட்க முடியாது சப்தத்தை நாக்கு கேட்காது அதனுடைய சுவை மட்டும் வரும் சில இதுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை சூடு தெரியுதே குளிர்ச்சி தெரியுதே நாக்கள்னா இந்த ஸ்பர்ஷங்கிறது உடல்பூடாக இருக்குது அந்த வெளியே இருக்கக்கூடிய அந்த இதில் அது தெரியுது பிறகு மூக்கு இது மண்ணிலருந்து உருவாச்சு அதனால் மூக்கள் என்ன அந்த நாற்றை மட்டும்தான் தெரியும் நல்ல வாசனை கெட்ட வாசனை தெரியும் வேறு நாலு விஷயம் அதனால் கிரகிக்க முடியாது ஒரு பூதத்தினுடைய ஸ்பெஷல் குணம் எதுவோ அதை கிரகிக்க அந்த பூதத்திலிருந்து அந்த இந்திரியம் தோன்றுகின்றது ஆகாசத்திலிருந்து காது வாயுவிலிருந்து தோல் அக்னியிலிருந்து கண் நீரிலிருந்து நாக்கு சுவை மண்ணிலிருந்து மூக்கு இது தோன்று இது இங்கே சொல்லல நாம் ஏற்கனவே தத்துவபோதை மற்ற நூலில் படிச்சிருக்கோம் இதை சொல்லிட்டு அடுத்தது போவோம் இது எங்க உக்காந்து இருக்குன்னு சொன்னா இதுதான் இது இந்த இந்திரியம் வேலை செய்கிற இடம் இந்த கோலகம் வெளியே தெரிகிற கோலகம் சில நேரம் இது நல்லா இருக்கும் பார்க்க நல்லாத்தே இருக்கும் உள்ள காது கேட்காது உள்ள அந்த இந்திரியம் வெளிப்படும் இடம் காது இந்த கோலகம் கண்ணு பார்க்கும் சக்தி வெளிப்படும் இடம் இந்த கண் உணரும் சக்தி வெளிப்படும் இடம் தோல் இந்த தோல் பிறகு சுவைக்கும் சக்தி வெளிப்படும் இடம் நாக்கு நுகரும் சக்தி வெளிப்படும் இடம் மூக்கு இப்படி ஐந்து இதெல்லாம் கோலகம்ங்கிறார் ஏன்னா காது இருக்கும் கேட்காது கண் இருக்கும் கண் நல்லா இருக்கும் பார்க்க பார்வை இருக்காது நாக்கு இருக்கும் சுயேக்க தெரியும் சுயே எனக்கு நாக்கே மரத்து போச்சுன்னு சொல்லுவாங்க சில பேர் பாருங்கள் அந்த ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வந்துச்சுன்னா ஊசியில் குத்துனா கூட வலிக்காது சில இடங்களில் தோல் இருக்கும் அது வெளிப்படுகிற இடம் அது வந்து உள்ளே இருக்குது இந்திரியம் அது வெளிப்படுகின்ற இருக்கின்ற இடம் வெளிப்படுகின்ற இடம் கோலகம் இவை எல்லாம் சொன்னார் பிறகு இதுக்கு விஷயம் என்ன அது ஒன்று ஈஸியான விஷயம் தான் இது தெரிஞ்ச விஷயம் தான் காதுக்கு விஷயம் சப்தம் கண்ணுக்கு விஷயம் ரூபம் தோளுக்கு விஷயம் ஸ்பர்ஷம் நாக்குக்கு விஷயம் சுவை மூக்குக்கு விஷயம் நாற்றம் இது ஐந்து விஷயங்களை கிரகிக்கிறது அடுத்த விஷயம் தான் முக்கியமானது இந்திரியங்கள் இருக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன பிரமாணம் எப்படி நீ தெரிஞ்சுக்கிற இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் கிணத்தனமாக தெரியும் முன்னாடி வந்து ஒருத்தர் வந்து ஒரு அரை மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்காரு அவர் பேசிக்கிட்டு இருந்தாருங்கிறதுக்கு எப்படி சொல்றீங்க அப்படின்னா நான் அனுமானிச்சு சொல்றேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் பிரத்யக்ஷம் பேசிட்டு போயிருக்காரு நான் அனுபவத்திலே இருக்கு இல்ல இது நான் அனுமானத்துல நீ சொல்றேன்னு சொன்னா இங்க அப்படி சொல்றாரு இந்திரியம் இருக்குங்கிறது உனக்கு பிரத்யட்சம் கிடையாது நீ நேரம் உன்னால பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஆச்சரியமா இருக்கு நீ அனுமானத்துலதே கண்டுபிடிக்கிற நிறுவனம் பண்றார் உனக்கு இந்திரியம் இருக்குங்கிறத அனுமானத்தில் தான் என் கண்டுபிடிக்கிற நேரடியால் நீ அனுபவத்தில் கிடையாது அப்படிங்கிறார் இது எப்படி என்கிட்ட ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு அவர் பேசிக்கிட்டு இருந்தால் அனுபவம் அனுமானத்தில் சொல்கிறேன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது இந்த விஷயமே இது எப்படின்னா இங்கே அனுமானத்தில் தான் இந்திரியம் இருக்குன்னு தெரியுதுங்கிறார் ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது உத்தமமான அதிகாரிகளுக்கு வேதத்தில் இந்திரியம் இருக்குன்னு சொல்லுதுப்பா நான் அதை நம்புகிறேன் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது எப்படின்னீங்கன்னா இந்திரியங்கள் சூக்ஷம சரீரம்னு படிச்சுருக்கமா இல்லையா முதல் அத்தியாயத்திலேயும் படித்தோம் இந்திரியங்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியாத சரீரத்தில் சேர்ந்துருக்கு கண்ணுக்கு தெரியாத பார்க்க முடியாது அந்த சூக்ஷம சரீரம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் பஞ்சபிரானம் சேர்ந்தேன் சூக்ஷம் அதே உயிர்னு சொல்கிறான் உடலை விட்டு உயிர் பிரியும் பொழுது ட்ராவல் பண்ணுதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு கர்மகாண்டத்தில் சொல்லியிருக்கு போய் சொர்க்கத்துக்கு போகுது நரகத்துக்கு போகுது வேறு உடலை எடுக்குதுலாம் சொல்லுது அப்போ இந்த சூக்ஷம சரீரம் இந்த இந்திரியங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்குங்கிறத கர்மகாண்டம் சொல்லியிருக்கு அதனால் அது இருக்குன்னு நம்பலாம் என்ன இதை போய் கண் கூட பார்க்குறவன் நான் பார்க்குறேன்னு தெரிஞ்சுக்கிறேனே இதை போய் இப்படி சாஸ்திரம் சொல்லணுமா நம்ம அதுதான் பாருங்கள் சொல்கிற விளக்கம் புரியும் ஞான காண்டத்தில் பார்த்தீங்கன்னா காது எதனால் கேட்கப்படுகிறதுன்னு சொன்னால் மனசு காதில் உண்டுனா தான் கேட்போன்னு சொல்லுவோம் மனசு எதனால் வேலை செய்யுதுன்னா சைதன்யத்தினால் சொல்லுவோம் எல்லாத்துக்கும் ஆதாரம் பிரம்மத்தனுடைய சைதன்யம் பிரதிபிம்பத்த பிரதிபிம்பிப்பதால் அதனுடைய பிரகாசத்தால் எல்லாம் இருக்குன்னு சொல்லுவோம் ஞான காண்டத்தில் கர்மகாண்டத்தில் அது சொல்லுது இங்கே இருந்து இந்த உயிர் டிராவல் பண்ணுது அங்கே போகுது இங்கே போகுதுங்கிறத வைக்கும் போது சுஷ்டம சரீரத்தில் தான் இதெல்லாம் இருக்குங்கிறத நம்புறோம் இங்கே அது சொல்லலை இங்கே என்ன சொல்றாருன்னா அனுமானத்திலேன்னு சொல்கிறார் அது எப்படி பார்க்கலாம் இதுதான் கஷ்டம் மத்திய அதிகாரி உயர்ந்த குணம் அதாவது நல்ல பக்குவமானவங்களுக்கு சாஸ்திரம் சொல்லுதுப்பான்ட்டு போயிடுவாங்களாம் நம்மளை மாதிரி அது புரிய வைக்கிறக்கு அதை சொல்கிறேங்கிறார் ஆனால் இதுதான் கஷ்டமாக இருக்கும் எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு அறிவு வரணும்னா ஒரு கருவி நம்மளுக்கு தேவையிற ஒரு கருவியின் மூலமாக ஒரு அறிவு வரும் இது என்ன வரணும்னு நான் தெரிஞ்சுக்கிறேன்னா கண்ணுங்கிற கருவியை பயன்படுத்தாமல் தெரிஞ்சிக்கவே முடியாது கண்ணுங்கிற கருவியை பயன்படுத்தி தெரிஞ்சுக்கிற முடியும் ஒரு காரியம் நடைபெறணுனாலும் அங்கே ஒரு கருவியை பயன்படுத்தணும் ஒரு காரியம் நடைபெறணும் ஒரு செயல் படணும்னா ஒரு செயல் நடைபெறும்னு ஒரு கருவி வேணும் இப்போ அங்கேருந்து நீங்கள் திண்டுக்கல்லேருந்து இங்கே வந்துருக்குறீங்க ஒரு செயல் நடந்திருக்கு என்ன கருவியை பயன்படுத்தியிருப்போம் ஒன்று காரு இல்லாட்டி டூ வீலரு இல்லாட்டி சைக்கிள் இல்லாட்டி நடந்தால் வரணும் காலங்கிற கருவியாவது பயன்படுத்திருக்கணும் கருவியை பயன்படுத்தி இங்கே வருதல் என்ற ஒரு காரியம் நடைபெற்றிருக்கு அப்போ ஒரு காரியம் நடைபெற ஒரு கருவி பயன்படுத்தியிருக்க முடியும் இது உண்மைதானே இதில் மாற்றம் இதுக்கு பேர் கா நடந்ததை வைத்து ஒரு கருவி இருக்குது அப்படிங்கிறத அனுமான மன்றமாக காரிய லிங்க அனுமானம் சொல்லுவாங்க எப்படின்னா கண்ணில் எனக்கு பார்க்கும் சக்தி இருக்குங்கிறதே எனக்கு அனுமானம்தான் அது எப்படி பார்ப்போம் நான் அனுமானத்துலேருந்து எனக்கு பார்க்கும் சக்தி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறேன் இப்போ நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் இல்லை எனக்கு கா காது கேட்டுக்கிட்டு இருக்கு நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் கேட்குறீங்க நீங்கள் சொல்கிறது நான் கேட்குறேன் திடீர்னு எனக்கு காதில் ஏதோ ப்ராப்ளம் வந்து காது கேட்கல இந்த காது இருக்கு கேட்கலை என்ன சொல்கிற நீங்களும் சத்தம் போடுறீங்க அப்படியே சொல்லிட்டு இருக்கேன் அப்போ திருப்பி டாக்டர்கிட்ட போகிறோம் டாக்டர் போனவொன்னா இப்போ அவர் ஏதோ வைத்தியம்லாம் பண்ணி இப்போ கேட்குதா அப்படிங்கிறார் அப்போ கேட்குதான்னு அவர் கேட்டோன்னா ஆ கேட்குதுங்கிறோம் இந்திரிய வந்து அவர் சொல்கிற வார்த்தை அந்த காரியம் நடைபெற்று அது எனக்கு அனுபவத்துக்குள்ளே போகணும் அந்த அந்த காரியம் நடைபெற்றால்தான் எனக்கு கேட்கும் சக்தி இருக்குங்கிறது புரியுது உண்மைதானே கண்ணு இருக்கு நம்மளுக்கு இருக்கிறமோ தெரியலை இல்லாத போது நம்ம யோசித்து பார்த்தோம்னா திரும்பி அது வரும் பொழுது நம்ம நேரடியாக இருக்குதுன்னு தெரியாது டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் காது கேட்குதான்னு ஒருத்த சத்தம் போட்டால் தெரியும் கண்ணில் ப்ராப்ளம் வந்துருச்சு கண் பார்வை சரியாக தெரியலை டாக்டர்கிட்ட போகிறோம் கேட்ட ஏதோ பாதியாக தெரியும் இருக்கு அப்போ என்ன ஆப்ரேஷன் உடனே என்ன பண்ண தெரியுதான்னு எப்படி சொல்கிறான் ஒரு பொருளை காமிச்சு கரெக்டாக தெரியுதா நம்பரை போடுவாங்க ஒன்று ரெண்டு மூணு வருஷையாக கரெக்டாக சொன்னால் அந்த காரியம் சரியாக நடைபெற்றால் அந்த பார்த்தல் என்ற காரியம் சரியாக நடைபெற்றால் எனக்கு கண் என்ற இந்திரியம் இருக்கிறதுன்னு சொல்கிறோம் இது அனுமானம் தானே உண்மையிலே அனுமானம் யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும் தோல் டாக்டர் நம்ம ஸ்கின்னில் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தொழுநோய்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் தோளில் உணர்வு இருக்காது தோல்லை உணர்வே இருக்காது எப்படி கண்டுபிடிப்பாங்க உனக்கு உணர்வு இருக்கா இல்லையானா சாதாரணமாக தெரியும் ஊசியை வச்சு உடத்துல குத்துவார் அப்போ உணர்வு இல்லை அப்படிங்கிறது அப்போத்தையும் தெரியும் அப்போ அங்கே அனுமானம் ஒரு காரியம் நடைபெறும் பொழுது இல்லைங்கிறதே தெரியுது கொத்துனா அந்த குத்துற உணர்வு இருந்தால் தான் தெரியுது இந்த செயலை வைத்து இந்திரியம் இருக்கிறது என்று நான் அனுமானம் செய்கிறேன் அப்படிங்கிறார் சூக்ஷம்கிற சக்தி உள்ள இல்லாம இருக்கும் ஒரு பொருளை பார்த்து சொன்னாத்தினால ஒரு இந்திரியத்தை நாம் தெரிஞ்சுக்கிறோம் எனக்கு ஒன்னா தெரியுது ரெண்டா தெ அர்த்த அது சரியா தெரியற காரியத்தை வச்சு காரியத்தை அடையாளமாக வைத்து அந்த இந்திரியங்கள் எனக்கு இருக்கிறது என்பதை நாம் கண்டுபிடிக்கிறோம் சொல்ற இந்த ஷார்வாக ஒரு மதம் இருக்கு அவங்களுக்கெல்லாம் என்னன்னா இந்த சூக் ஒன்றும் கிடையாது பாப புண்ணியம் எல்லாம் கிடையாது நம்ம வேதாந்த சூக்ஷம் டிராவல் பண்ண அவங்களுக்கு என்னன்னா இந்த பஞ்சபூதம் உடம்பு வந்திருக்கு பிறகு அழிஞ்சு போயிருது பிறகு உணர்வெல்லாம் எப்படியா வந்துச்சின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவிதமான செயற்கை சேர்ந்தவுன்னு அந்த உடம்புல இப்படி சக்தியெல்லாம் வருது பார்க்கிற சக்தி கேட்கிற சக்தி இந்த உணர்வெல்லாம் வருதுங்கிறாங்க அது எப்படி வரும் அதுக்கு ஒரு உதாரணம் அவங்க சொல்லுவாங்க இந்த சார்வாக மதத்தில் எப்படின்னீங்கன்னா வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு வெத்தலை பச்சை கலரு பாக்கு ப்ரௌன் கலரு சுண்ணாம்பு வெள்ளை மூணு சேர்ந்தா சிகப்பாக மாறிடுது அது மாதிரி இந்த பஞ்சபூதம் ஒரு விதமான செயற்கையான உணவு உணர்வு வந்துருதுன்னு சொல்கிற பழக்கம் உண்டு அவங்க செயற்கையால் வருகிறது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க நம்ம அப்படி கிடையாது சாஸ்திர ரீதியாக சொல்கிறோம் இப்போ இது அனுமானத்தினாலும் சொல்கிறோம் காரிய லிங்க அனுமானம் மாயா தத்துவமே அப்படித்தான் மாயையை நாம் பார்த்ததில்லை மாயையிலிருந்து உலகம் வந்திருக்கு காரியமாக வந்திருக்கு இந்த காரியத்தை வச்சு இதிலிருந்து வந்திருக்குன்னு சொல்லி அனுமானம் பண்ணுறோம் அப்படிங்கிறோம் இந்த உலகத்தில் மூணு குணம் இருக்குது அதனால் மாயையில் மூன்று குணம் இருக்குதுன்னு சொல்லி அனுமானம் செய்கின்றோம் காரிய லிங்க அனுமானம் அப்படிங்கிறார் பிறகு புரியுதா அனுமானத்தினாலே தெரிஞ்சுக்கிறோங்கிறது சூரியனில் கூட ஏழு வர்ணம் இருக்குது ஏழு வர்ணம் இருக்குது அது ஒரு வீதத்தில் சேர்ந்து சுற்றும் பொழுது நல்லா மாறிடுது அப்படி ஒரு செயற்கையில இந்த உணர்வுலாம் வருதுன்னு அவங்க சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே அப்படி இல்லை அடுத்தது இந்திரியங்களினுடைய சுபாவம் ஐந்தாவது கருத்து இது எப்படின்னா இந்திரியங்கள் இயல்பாகவே வெளிநோக்கி செல்லுமாறு படைக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறார் இந்திரியங்கள் எப்படி படைச்சிருக்காராம் அது கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா கண்ட வாக்கில் வெளியே போகிறது மாதிரியே படைச்சிருக்கான் நீங்கள் சின்ன குழந்தைய தூக்கிட்டு போங்க அப்படியே வேடிக்கை பார்க்கும் பராக் பார்க்காதேன்னு சொல்லுவான் ஒரு உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு பகவான் இந்திரியங்களை வெளிநோக்கி செல்லுமாறு படைத்து வஞ்சித்து விட்டாராம் கடவுளே அப்படி வெளியே போகிறது மாதிரி படைத்து வஞ்சி வஞ்சித்து விட்டாருங்கிறது ராவணே இந்திரியங்களையெல்லாம் வென்றானா கடைசியில் அந்த இந்திரியம் அவனை வென்றுச்சான் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அதனால் என்னன்னு சொன்னீங்கன்னா இந்திரியங்கள் எப்படி இயல் அதனுடைய குணமே எப்படின்னா வெளியே போடுறது மாதிரி இருக்குது அதனால நம்ம தபஸ் பண்ணி அதை கட்டி கொண்டு வர்றோம் பஸ்ஸில் ஏறுறிங்க முதல்ல எங்கே போய் உட்காருவிங்க ட்ரெயினில் புக் பண்ணாலே விண்டோ ஸ்வீட்ருக்கான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஏன் பராத்து பார்க்கணும் வெளியே நடக்கிறதெல்லாம் பார்க்கணும் இது இயல்பாக இருக்குது ஒரு எந்த விஷயம் வெளியே இருக்கு அதெல்லாம் பார்க்கணுங்கிற புத்தி இந்திரியங்களுக்கு இயல்பாகவே இருக்குங்கிறார் அப்படியே கடவுள் படைத்திருக்கிறாருங்க எங்கே போனாலும் இந்த வெளியே பார்க்குற பழக்கம் இருக்குது இங்கேயே ஒரு உட்காந்துருக்கான் பாடம் நான் சொல்லி பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன் கேட்குது காது இங்கே தான் இருக்கணும் ஒரு சினிமா பாட்டு அங்கேருந்து கேட்டேன் என்னால்தான் இந்த காது எங்கே போகும் அங்கே தான் போகும் திடீர்னு கிளாஸ் நடந்துக்கிட்டு போத்தர் அங்கேருந்து வர்றாரு நேரங்களை வந்து சேரப்பட்டு எடுத்து உட்காராரு க்ளாஸ்லேயே பார்வ போகும் அவரைதான் பார்ப்போம் என்னன்னா இவர் தனியாக புதுசாக அவங்கனா வந்து சேரப்பட்டு உட்காராரு சாமியே சொல்வார் லேட்டாக வந்தாங்கன்னா பின்னாடி உட்காருங்க பார் ரொம்ப லேட்டாக வந்தான் ஏன்னா மற்றவங்க கவனத்தில் போயிருமா அவங்கள பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த கவனம் சிதைந்திரங்கிறார் அப்போ இந்திரியங்கள் இயல்பாகவே வெளிநோக்கி படைக்கப்பட்டிருக்கு இயல்பு அது இந்திரியங்களும் இயல்பு அப்படிங்கிறார் இந்திரியங்கள் வெளிநோக்கி போறதுனாலதான் நாம் இந்த சமம் தமம்ங்கிற ஒரு பயிற்சியே பண்றோம் இந்த புலநடக்கம் மன அடுக்குங்கிற பயிற்சி பண்ண இல்லை தேவையில்லை அதுவோ அடங்கி போயிருமே அதனுடைய சுபாவம் இப்படி இருக்குது வெளிநோக்கி செல்வதாக இருக்கிறது அப்போ என்னன்னு சொன்னால் இங்கே எத்தனை விஷயம் பார்த்துருக்கோம் இந்த சுலோகத்தில் நாலு விஷயம் சேர்த்து அஞ்சு பார்த்துருக்கோம் இந்திரியங்கள் உற்பத்தி இங்கே சொல்லலாம் பார்த்துருக்கோம் எந்த பூதத்தை எங்கே வந்துச்சுன்னு சொல்லி இருப்பிடம் என்ன வெளியேதறிகிற கோலகம் என்னன்னு பார்த்துருக்கோம் அதுக்கு விஷயம் அந்த பூதத்தினுடைய ஸ்பெஷல் குணம் அது இருக்கிறது என்பதற்கு பிரமாணம் ஒன்று சாஸ்திரம் இன்னொன்று அனுமானம் செஞ்சுதான் அந்த இந்திரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம் பிறகு சுபாவம் என்ன அது வெளிநோக்கியே படைக்கப்பட்டிருக்கு இது இந்த ஏழாவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் சுலோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம் ஏன்னா அதோட கரெக்டாக முடியும் கருணாதி கோலகஸ்தம் தத்து தத்துங்கிற வார்த்தை தத்துன இந்த இந்தன ஐந்து ஞானேந்திரியங்களும் இந்த ஐந்து ஞானேந்திரியங்களும் கர்ணாதி கோலகஸ்தம் முதல் வார்த்தை காது முதலிய கோலகங்களில் இருந்து கொண்டு காதை மட்டும் சொல்லிட்டாரு அடுத்து நம்மளாக சேர்த்துக்கிறோம் காது அடுத்து தோல் பிறகு நாக்கு பிறகு கன்று மூக்கு இதெல்லாம் சேர்த்துக்கிறணும் முதலியன்னா அதில் சேர்ந்துருது முதலிய கோலகங்களில் இருந்து கொண்டு கிரமாத் கடைசி வார்த்தை பாருங்கள் கிரமாத் அப்படின்னா முறையே வரிசையை அப்படி சொல்லணுங்கிற காதுன்னா சப்தம் அப்படி எடுத்துக்கிறணும் முறையே சப்தாதி கிர கிராககம் சப்தாதினா சப்தம் முதலியவைகளை காது முதலியின்னு சொல்லும்போது ஐந்து இந்திரியத்தை வரிசையாக சொல்லிக்கிறணும் சப்த முதலியங்கும்போது சப்தம் ஸ்பர்ஷம் ரசம் வரிசையாக எடுத்துக்கிறணும் முதலியவைகளை கிராககம் கிரகிக்கின்றன இந்த ஐந்து ஞானேந்திரியங்களும் காது முதலிய கோலகங்களில் இருந்து கொண்டு சப்தம் முதலியவைகளை முறையாக கிரகிக்கின்றன அடுத்த ரெண்டாவது வரி சௌக்யாத் இந்த இந்திரியங்கள் சூக்ஷமமாக இருக்கின்ற காரணத்தினால் இது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கு பார்க்கும் சக்தி இருக்குங்கிறது நம்மளுக்கு எப்படி தெரியும் ஒண்ணுக்குள்ள இருக்கு கண்ணுக்கு தெரியாமல் சூக்ஷமமாக இருக்கின்ற காரணத்தினால் காரிய அனுமேயம் தத்து தத்துனா அதை அவைகளை அந்த இந்திரியங்களை காரிய அனுமேயம் காரியின் துணை கொண்டு அனுமேயம் அனுமானத்தினால் அறிந்து கொள்ள வேண்டும் காரியன்னா காரியத்தின் துணை கொண்டு அனுமேயம்னா அனுமானத்தினால் அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்து தத்துக்கு அடுத்த வார்த்தை பிராயோ பிராயக அப்படின்னா இயற்கையாகவே அவைகள் இயற்கையாகவே தாவேத் பகிர்முகம் தாவேத்தின ஓடுகின்றன எப்படி ஓடுகின்றன பகிர்முகம் வெளி விஷயத்தை நோக்கியே ஓடுகின்றன இயற்கையாகவே அந்த இந்திரியங்கள் வெளி நோக்கியே ஓடுவதாக படைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஐந்து ஞானேந்திரியங்களும் காது முதலிய கோலகங்களில் இருந்து கொண்டு சப்த முதலியவைகளை முறையாக கிரகிக்கின்றன முறையே கிரகிக்கின்றன இந்த இந்திரியங்கள் சூட்சமுமாக இருக்கின்ற காரணத்தினால் அவைகளை காரியத்தின் துணை கொண்டு அனுமானத்தினால் அறிந்து கொள்ள வேண்டும் அவை இயற்கையாகவே வெளி விஷயத்தை நோக்கி ஓடுகின்றன இது ஏழாவது சுலோகம்